அப்போது அவர்கள் குறைஷிகளின் கொடுஞ்செயல் புரிந்த இருவரின் பெயர் கூறி இன்னார் இன்னாரை நீங்கள் கண்டால் அந்த இருவரையும் நெருப்பில் எரித்து விடுங்கள் என்று கூறினார்கள் பின்பு நாங்கள் புறப்பட நாடிய போது இன்னார் இன்னாரை எரித்து விடுங்கள் என உங்களுக்கு நான் கட்டளையிட்டிருந்தேன் நிச்சயமாக நெருப்பின் மூலம் அல்லாஹ மட்டுமே வேதனை செய்வான் எனவே அந்த இருவரையும் நீங்கள் கண்டால் அவர்களை கொன்று விடுங்கள் என்று கூறினார்கள் புகாரி மூன்று